இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்தபொழுது அவர் மரியாதைடைய குமாரனாக இருந்தார் யோசேப்பு என்பவருடைய குமாரன் எனப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது சகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்த பிள்ளையாக அவர் ஒரு மனிதனை போலத்தான் இந்த உலகத்திலேயே அவர் வளர்ந்தார் அப்படி அவர் வளர்ந்து கொண்டு இருக்கும்பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாம் கருத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறிவீர்களா என்றார் கத்திர பரசுத்தராமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே சாயுதோ குமாருக்கு சிறந்து இருக்கிறோம் தேவனுக்கென்று தேவ நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கட்டணப்பசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒருவருக்கு தண்ணீர் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறோம் என்றால் ஒரு தம்ளர்ல எடுத்து அந்த தண்ணீரை கொடுப்போம் அந்த தண்ணீரை எடுப்பதற்கு அதை குடிப்பதற்கு அந்த தம்ளர் மிகவும் அவசியமாக இருக்கிறது அது ஒரு பாஸ்திரமாக இருக்கிறது ஆனால் இந்த பாஸ்திரம் முக்கியமல்ல தண்ணீரே மிகவும் முக்கியமாக இருக்கிறது சாகத்திற்கு தண்ணீர் குடித்த உடனே அந்த பாத்திரத்தை நன்றியோடு கூட திருப்பி கொடுத்து விடுவார்கள் சோத்திரம் உண்டாவதாக அந்த பாத்திரத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிட்டு விடுவது கிடையாது ஆனால் பாத்திரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது அந்த பாத்திரம் இல்லாதபடிக்கு நாம் ஒழுங்கான முறையிலே தண்ணீர் கொடுக்கவும் முடியாது வாங்கி குடிக்கவும் முடியாது ாமத்துக்கு சோத்திரம் உண்டதாக அதே போலவருக்கு தரப்புனாக எண்ணப்பட்ட அவர்கள் தாய் அவர்களிடத்தில் ஏற்ப என்ன ஏன் தேடுனீர்கள் என்று சொன்னார் என்ற அறியீர்களா கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதான நாம் நமக்கு தாய் சகோதர சகோதரிகள் உண்டு ஆனால் நாமும் அவர்களோடு ஐக்கியப்படுகிறவர்கள் அல்ல நாம் தெய்வத்திற்குரியவர்களாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மனப்பான்மையை நம்மிடத்தில் உருவாக்க வேண்டும் அவசியம் சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டியது அவசியம் சாசம் பட்டுதல் அன்பு நேசம் இவைகளெல்லாம் இருக்க வேண்டுவது அவசியம்தான் ஆனால் இவர்களுக்கு உரியவர்கள் அல்ல நாம் தெய்வத்திற்கு உரியவர்கள் நாம் பிரிந்த நிலையிலே மனதிலே நாம் பிரிந்த நிலையிலே இருக்க வேண்டுவது அவசியம் பத்துதலையும் பாசத்தையும் பிணைத்து சிக்கிக் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே உதாசீனப்படுத்தி தேவனுக்கு அடுத்த காரியங்களை சாதாரணமாக மதித்து அதுவே பிரதானமான காரியம் என்பதை இந்த வேளையை நாம் அறிய வேண்டும் நாம் தேவனுக்குரியவர்கள் திருஷிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கென்றுதான் திருஷிக்கப்படுகிறார் அவர் தம்முடைய நாமத்தின் மைனிக்கு என்று நம்மை திருஷ்டித்து உருவாக்கி படைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது அவருடைய மைமைக்கென்றுதான் திருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை மன்ன சமுதாயம் இன்றைக்கு மறந்து போய் இருக்கிறது மனிதர்கள் தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தெய்வத்தை தேடவில்லை தெய்வத்திற்கு தெரியமாக இருக்கவில்லை எதற்காக உலகத்திலே உருவாக்கப்பட்டோம் என்கிற நோக்கமற்றவர்களாக அறிவற்றவர்களாக இருக்கிற ஏராளமான மந்திரிகளை காண்கிறோம் தகுதி பரசுத்தராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நாமோ அந்த அஞ்ஞானிகளைப் போல நடந்து விடாதபடிக்கு நமக்கு நன்றாக தெரியும் நாம் தெய்வத்தால் ரசிக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் தேவ ஜனமாக இருக்கிறோம் தெய்வத்தால் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய குடியிருப்பு தர்லோகத்தில் இருக்கிறது நமக்கு வீடு அங்கே இருக்கிறது அங்கே போகும்படியாக நாம் வாங்கியதோடு கூட இருக்கிறோம் என்று நமக்கு நன்றாக தெரியும் ஆனபடினால் இந்த உலகத்திலே உள்ளதான இணக்கென தந்துக்கள் இவர்களோடு கூட நாம் திக்கி, நாம் தெய்வத்தை கருத்த காரியங்களிலே தை தெய்வத்திற்கான காரியமில்லே சரியாக செய்கிறதிலே போர்ந்து போகக்கூடாது பின்வங்கி போகக்கூடாது என்பதை தேவ சன்னிதானத்தில் சொல்லி கொள்ளாசைப்படுகிறேன் கட்டணம் சோத்திரம் உண்டாவதாக தகவல்களுடைய தாயாரும் அவரை பார்த்து அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வந்தார்கள் அவரோடு திரளான ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தார் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது இப்பொழுது உன்னுடைய தாயாரும் தகவல்கள் உன்னிடத்தில் கண்டு பேச வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட போது ஏழாவது வாக்கத்தை அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றார் யார் என் சகோதரர் யார் என்று சொல்லி தமிழி கையை தமிழ் நீட்டி என் தாய் என் சகோதரர்களும் என்று சொன்னார் தன்னாவின் திட்டத்தின்படி செய்கிறவன் எனக்கு சகோதரியுமாக இருக்கிறார் என்றார் தனது சகோதரர்கள் இருந்தால் நம்ம கூட யார் தேவசித்தம் செய்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு சகோதர நமக்கு சகோதரி நமக்கு சோத்திரம் இந்த அறிவு நமக்கு உருவாக்க வேண்டுவது அவசியம் கத்திரி பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் பிரம்ம பெரியவராக இருக்கிறார் அவர் மற்றவர்கள் எல்லாரும் ஐயோ இந்த பையன் தேவாலயத்தின் நேரத்தில் கூட விளையாடிக்கொண்டு இவர்கள் எதிர்பார்த்தார்கள் அவர் வேறுபட்ட நிலையிலே இருந்தார் நான் உங்களுக்குரியவன் அல்ல நான் பெரியவராக இருக்கிறேன் நான் சிகால் கெடுத்த காரியங்களை தெரிய வேண்டுவதாக இருக்கிறது என்று அவர் தன்னை சனிப்படுத்தி காண்பித்தார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களை வேறுபடுத்தி காண்பிக்க வேண்டுவது அவசியம் நான் தேவனுடைய உங்களோடு உங்களுக்கு ஏற்ற காரியங்களை நான் செய்ய முடியாது நான் வேறுபட்டவன் நான் திருத்தெடுக்கப்பட்டவன் என்று நீங்கள் உங்களை அறிக்கை செய்ய வேண்டுவதாக இருக்கிறது இந்த அறிக்கையை அநேக செய்யாத உலகத்தின் மக்களோடு கூட சிக்கொண்டு அவர்கள் போகிற வழியிலே இழுக்கப்பட்டு போய்விடுகிறார்கள் அப்படி ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் இழுக்கப்படக்கூடாது இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் இது ஒரு நாடக மேடை போல் காணப்படுகிறது ஒரு நாடக மேடையிலே பாருங்கள் ஒரு ராஜா ஒருவர் உட்கார்ந்திருப்பார் ராணி ஒரு ஒருவர் அம்மா உட்கார்ந்து இருக்கும் அங்கு இருப்பார்கள் மந்திரிகள் இருப்பார்கள் எல்லாம் இருப்பார்கள் அந்த நாடகத்தில் மந்திரிங்க வா என்ற உடனே ஓடி வருவார் வந்து வணக்கம் செலுத்துவார் சற்று பரிசு ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த நாடகம் முடிந்த பின்பு ராஜாவும் கிடையாது மந்திரியும் கிடையாது போல் தன்னை காண்பிக்கிற ஒரு நடிகனும் பணிவாய் வந்து நிற்கிற ஒரு மந்திரியும் இவர்கள் தன்னுடைய பாத்திரத்தை சரியாய் செய்வார்களானால் நெச்சிக் கொள்ளப்படுவார்கள் ராஜா அழைக்கும்போது மந்திரி தன்னுடைய பணிவை சரியான முறையில் காண்பிக்காது போவானால் அவன் சரியான முறையில் நடிக்கவில்லை என்று அர்த்தம் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு நாடகம் முடிந்த பின்பு ஒவ்வொருவரும் அவரவர்களிடத்திற்கு போய்விடுகிறார்கள் அதற்கு அப்புறமாக ராஜாவும் இல்லை மந்திரவாதியும் இல்லை அதுபோல உலகத்தில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் சகோதரன் சகோதரி இப்படி பல விதமான உறவுகளும் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உண்டு உலகத்திற்கு விட்டு கடந்து செல்லும் போது அது நாம் மறித்தாலோ அல்லது மருந்து அல்லது எசுக்கிரசுவாக எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய தூதல்களுக்கு ஒப்பாக இருப்போம் என்று எழுதியிருக்கிறது அதற்கு அப்புறம் மரணம் கிடையாது தேவ தூதர்களுக்கு ஒப்பாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பெண் கொள்வதும் பெண் எடுப்பதும் என்று எழுதியிருக்கிறது கத்திர பசுத்தராமத்துக்கு சோத்திரம் இல்லாவதாக அதுபடி நாள் தேவ ஜனம் நம்முடைய இந்திய காலத்தில் உள்ள காரியத்தை நன்றாக மனதிலே வைத்து இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய நடந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்பதை கட்டுரை சண்காலத்தில் சொல்லிக் கொள்ளாசிப்படுகிறேன்